கனவை கண்டதாக கூறுபவர் இரண்டு மணி கோதுமைகளுக்கிடையே முடிச்சு போடும்படி நிர்பந்திக்கப்படுவார் ஆனால் அவரால் அதற்கு இயலாத ஒரு கூட்டத்தாரின் பேச்சை அவர்கள் வெறுக்கும் நிலையில் ஒருவர் கேட்க முயற்சித்தால் மறுமை நாளில் அவரின் காதுகளின் ஈயத்தை உற்றப்படும் ஒருவர் வரைந்த மேலும் அதில் உயிரை ஊதிட வற்புறுத்தப்படுவார் ஆனால் அவரால் அது முடியாது என்று நபி சல்லம் அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு